நான வேற எந்த கிரியும் கூட இந்த மோக்ஷத்துல சம்பந்தம் இல்லை இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு நிமிஷம் அர்த்தமா இப்போதீகார சாதாரணமா வாக்கியம் இப்படி இருக்கலாமோ உபயோகம் தஸ்மாயாக கண்டமாத்திரத்தி அனுப்பிரதேச நோக்கப்பட்டது இந்த மோட்ச விஷயத்தில் சாதனங்கள் சாதன கோடியில கிரியக்கு சம்பந்தமே இல்லை மோக்ஷத்துக்கு சாதனமாக விட்டுட்டும் அவசியம் என்ன ஒரு கிரியைய விட்டுட்டு வேற எந்த கிரியைக்கும் அந்த பிரவேசம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும் தியானம் அப்படிங்கிற ஒரு கிரியைய விட்டுட்டு வேற எந்த கிரியைக்கும் மோட்சத்தோட சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றதாக வச்சு இப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டாரு பாவதிகாரம் ஒரு கிரியேனு வியாக்கியான சாரீரகம்னு மூணு இருக்கு அதுல மாநக கிரியில இதை சேர்த்துக்கலாம் அது எப்படி மாநக கிரியா தெரியுமா சொல்ல போறாரு மாசக்கிரியா விருத்தமா இருக்கா மாதிரி இருக்குன்னு தோணும் ஏன்னா மேல்கொண்ட அடுத்த பாஷியத்தில் தியானம்ங்கிறது மாணவ கிரிய தானே அப்படின்னு கேள்வி கேட்டு இல்லை கிரியைக்கும் தியானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாரு ஒயலட்சுமி ஆசை அப்படி பார்க்கறதுக்கு தியானங்கிறது கிரியையே இல்லை அப்படிங்கறது சொல்றாரு மாதிரி தெரியுது தெரியுது ஆனால் அதுக்கு காவதிக்காரர் வந்து வியானம் பண்றாருன்னு சொன்னா தியானம் கிரியை தான் ஆனால் விஜய கிரியை இல்லை கிரியானது கிரியா விங்கிறதுியா கிரியாக இருந்தாலும் விதிக்கப்படக்கூடிய கிரியை அப்படின்னு அது அது ஒரு அந்த வித பார்த்தோம்னா தியானம்ங்கிற ஒரு கிரியையை விட்டுட்டு வேற எந்த கிரியைக்கும் மோக்கத்துல சாதனத்தும் வர முடியாது அது போவேண்டும் கிரியைக்கு இங்க சம்பந்தமே இல்லை தியானம் ஒண்ணுதான் இங்க சாதனமே தவிர மோஷத்துக்கு தியானம் ஒண்ணுதான் சாதனமே தவிர கிரியை வந்து மோட்சத்துக்கு சாதனமே ஆக முடியாது பெதுவா சொல்லுகிறான் அந்த அர்த்தம் இதுக்கு மேன கேள்வி கேக்குறது கிரியைக்கு சம்பந்தமே இல்லைங்கிறே தியானமே ஒரு கிரியை தானே மானச கிரியை தானே அப்ப கிரியைக்கு இந்த பிர பிரசமே இல்லையேன்னு எப்படி சொல்ல பிரவேசம் இருக்கே ஜான் கிரிய பிரவேசம் இருக்கே ஆமா ஜான கிரிய எப்படி தெரிஞ்சது ஜானாதிங்கறது கிரியாபதமா இல்லையா ஜானாதி அப்படின்னு சொல்றா இது கிரியாபுரம்னு சொல்லுவடா இல்லையா இந்த ஜான் கர்தா தேவதாடம் ஜானாதி இது கிரியாபதம் லோகத்துல பிரதித்தமா இருந்தால் அப்ப இந்த ஜான ஜாதம் கிரியா ஆகாதா இது கேள்வி मानसिक्रियालक्षण विधिया ध्यान क्रिया क्रिया स्वभाव ध्यान अब विसभा आगे क्रिया ना, ना, ना वैलक्षण्य அப்படியான கிரியேங்கிறது எப்படி இருக்கும் கிரியேந்திர எப்படி இருக்கணும் அப்படி சொல்ற கிரியாதினாம சிற விரபேட்சோ புருஷச்சி வியாபார அதினாச்ச கிரியானது வரூபத்தை அபேட்சிக்க அதாவது எங்கள் இப்போ குரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்ணலாமா மண்ண கொண்டு வந்து இந்த பல காரியங்கள்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சா அப்புறம் இவன் கிரியம்ன்றது ஹடங்கிறது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கடங்கிறது இருந்தால்தான் என்னால கட்டம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை இவன் ஹட்டம் இல்லாமல் இருக்கும் போதே அதை உற்பத்தி பண்ண முடியும் ஆனா தியானம்ங்கிறது தியானம் இருக்கு இது தன்னுடைய விஷயமான வஸ்துவ அபேஷித்து தான் புதுசா தன்னுடைய வஸ்துவை உற்பத்தி பண்ண முடியாது கிரியையானது தன்னுடைய வஸ்துவ அதாவது தன்னுடைய விஷயமான கர்மாவான வஸ்துவ உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் தியானம் தன்னுடைய விஷயத்தை உண்டு முடியாது எது வஸ்து எப்படி இருக்கோ அப்படி இது உண்டாக முடியும் என்னன்னா நாம நினைச்சபடி அந்த கிரிய வஸ்துவை உண்டு பண்ண எப்படி எல்லாம் நினைக்கிறோமோ அந்தந்த மாதிரி அந்த வஸ்துவை புது வேற மாதிரி அக்கறத்தும் அக்கறத்தும் அங்கு சாகரத்தான் சொல்றாங்க அந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் தியானத்தை வஸ்து எப்படி இருக்கோ அப்படித்தான் நமக்கு ஒரே விதமான ஜானம் தான் உண்டாங்க முடியுமே தவிர நாம நினைச்சதுக்காக அந்த ஜானம் வித்தியாசப்படாது அதனால வஸ்து ஸ்வரூப நிரப்பேஷை என்ற சாஸ்திரியாகி நாம விகிவாக்கியங்கள்ல விரிவாக்கியத்தை தான் வித்தியாசமா இருக்குல்ல எந்த இடத்துல ஒரு வஸ்துவ அபேட்சிக்காமல் இதை இல்லை அப்படின்னு சொல்லறதோ वस्तु स्वरूप स्वभाव्या उन्हाँ நான் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா தான் செய்யலாம் செய்வான் இல்லைன்னா அவனுக்கு எத்தனை விதி இருந்தாலும் இல்லையா அப்ப ஏன் ஏன் பண்ணல பண்ணணும்னு இச்சை வரல இச்சை வராதத்தினால அவனுக்கு கிரியை வரலை நீ இந்த காரணம் செய்யணும் விதி வந்து அவனை நிர்பந்தப்படுத்தினாலும் அவன்கிட்ட கிரியை வராமல் போகலாம் இல்லையா ஏன் என்ன காரணத்தினால வரல அப்படின்னா அவன் காரியத்தை செய்யறதுக்கு அவருடைய இச்சையும் ஒரு காரணமாக பிரவருத்தி ஏற்பட கண்ண திறந்ததுக்கு அப்புறம் எடுத்தா போல உள்ள வஸ்துவை பார்க்கறதுக்கு இச்சை இல்லை அப்படிங்கறதுக்காக தியானம் வராமல் இருக்குமாவும் புரிஞ்சு பாக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது தெரிஞ்சுதான் ஆகும் அந்த மூலிய உடனே தெரிஞ்சுக்கலாம் ஆனா இருக்கிற வஸ்து நம்மளால நம்மளுடைய கிரியையானது குருகன் நினைச்சால்தான் உண்டாக முடியும் ஆனால் அதாவது கிரியையுடைய சாமகிரி கிரியையை உற்பத்தி பண்ணக்கூடிய சாமகிரி பல காரணங்கள் इवन इच्छे आना ध्यान उड़क सात व्यापार अचीना उदाह हविग्रहि तनसाध्यु मनसाध्याल ध्यान मानस இதுவும் மானசம் ஆனா இந்த ரெண்டு மாநத்துக்கும் உள்ள மத்தியத்துல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அமைக்கிறதுக்காக மனசாத்தியாயத்து யாகங்கள்ல எந்த ஒரு தேவதைக்காக அத்தொரியவால அவிஸ்தானது கிரகிக்கப்பட்டு அதே சமயத்துல வசத்கத்தாவான கோதா அவன் தான் படிக்கணும் அந்த தேவதையை மனசுல நினைக்கணும்னு சொல்ல இந்த தேவதைக்கு அதுவும் அவித்து கிரகிக்கிட்டானோ அந்த தேவத்தைய அவன் நினைச்சு பார்க்கணும் யாரு கோதாவாக இருக்கிறான் மனசுல அந்த தேவத்தைய மனசுல வச்சிருந்து அதுக்கப்புறம் யாத்தியாமந்திரத்தை படிச்சு அவன் பௌஷ்டின் முடிக்கிறச்சு அந்த ஹவி பிரக்ஷேபமா இருக்குது அன்மீன ஹலி பிரட்சியும் நடக்க போகுது இப்ப இந்த இடத்துல கோதா மனசுல தியானம் பண்ணணும்னு சொன்னால் தானாவே அந்த மனசுல அந்த தியானம் வருமோ இவன் நினைக்கட்ட ஆஹ் நான் நினைக்கணும் அப்படின்னு சங்கல்படுத்தப்படுத்தி மனச ஒரு விதமான ஒரு கல்பனையை மனசுல ஏற்படுத்திக்கிறார் இந்த இடத்துல தேவதா தியான கண்ணத்தடம் மனசுல வரக்கூடிய இதுவே இல்லை இருக்கு அதனால தேவதையை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவதைக்கு என்ன ரூபங்கள் எல்லாம் பார்த்து புரிஞ்சுங்க சமயத்துல அதை வேணும்னு நினைச்சுப்பான் இப்ப இது என்னாச்சு இது இச்சா சாத்தியம் இவருடைய உண்டாக வேண்டியதாக இருக்கிறதுனால மாணசமாக இருந்தாலும் இந்த தேவதா தியானம்ங்கிறது பிரியா இது தியானம் இல்லை சொல்றாத்தியே துவக்கரிஷ்டி மனசாத்தியே இஷித்த தெய்வமாகாரத்துல மனசுனால சந்தியை தியானம் பண்ணணும் அது ரூபம் கொடுத்து அந்த ரூபத்தில் நாம தியானம் பண்ணணும் சொன்னாக்க இது தியானம் இல்லை ஏன்னா இருக்கிறவங்களுக்கு அப்படியே தெரியறதா இல்லை ஒரு கண்கணையை பண்ணி அதை மனசுல ஏற்றிக்கிறோம் அப்ப இதெல்லாம் சைவாதிஷோத்தனி புருஷேண கன்யா குருஷதா இந்த தியானமும் மாணம் தான் மனோதி ரூபந்தான் தியானமும் மாநந்தந்தான் ஆனால் இது ரெண்டு மூணு என்ன வித்தியாசம் இந்த வித்தியாசம் இருக்கு தியானமானது புருஷட கற்கும் அக்தும் அசாகரத்தும் சத்தியமாக இருக்கு ஏன் அதனுடைய சாமகிரியில இச்சை தேவை இவனுடைய இச்சை இருந்தாதான் இவன் தியானம் பண்ணுவான் இச்சையிலேன்னா தியானம் பண்ண மாட்டான் ஆனா தியானம் தியானத்துக்கு இவனுடைய இச்சை தேவைப்பட தியானம் பிரமாண ஜன்மம் தியானத்துக்கு தியானம் உண்டாகணும்னா அதுக்கு பிரமாணம் வருதுதான் பிரமாணத்தினால தியானங்கிறது உண்டாகிறது प्रमाणते तवर इवन के प्रमाण प्रमाणा अलग यशाभूत वस्तु प्रमाण अब अंदर यद उन्द अमा ज्ञान उमाण பிரமாத்மார்த்த அபாதிக மாத்தி காமிச்சு அந்த ஜானத்தை திரமம்னு சொல்லுவோம் திரமஜனகம்னு சொல்லுவோம் நமக்கு இருக்கக்கூடிய பிரமாணங்கள் இருக்குராதி பிரமாணங்கள் இருக்கிற வஸ்துவ இருக்கிறபடியே தெரிவி தெரிவிக்க கூடியது அது அதனால யசாவஸ்து வஸ்து எப்படி இருக்கோ அப்படியே தியானத்தை உண்டு பண்றது அதனால இதை பிரமாணம் அப்படியானால பிரமாணத்தினால உண்டான ஞானம் வஸ்துவை அனுசரிக்காமல் வஸ்து ஒரு விஷமா இருக்கு ஞானம் வேறு விஷமா வந்துருக்குன்னு எப்படி இருக்க முடியும் அப்படி இருக்க முடியாது அதனால தியானம்ங்கிறது யசாபூத வஸ்து விஜயம் இருக்கிற வஸ்துவை அப்படியே காமிச்சு கொடுக்கக்கூடியது ஞானம் தியானம் அப்படி இல்லை கர்த்தும் அகர்த்தும் அந்நகாவாக கர்த்தும் அசத்தும் இருக்கிற வஸ்துவை புரிச்சுக்கிறது தான் ஜான இதாக இருக்கிறதுனால இந்த ஞானத்தை இவன் ஸ்வேட்சையா புருஷன் ஸ்வேச்சையா வரணும் புருஷா உண்டு பண்றதோ இல்லை வேற மாதிரியா வரட்டும்னு நினைச்சு அந்த மாதிரி ஞானத்தை மாற்றுறதோ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஞானமே வராமல் தடுத்து நிறுத்ததோ இது எதுவுமே புருஷனுடைய வஸ்துங்கிறது விஷயம் இது ரெண்டுமே சம்பந்தம் ஏற்பட்டுனா அப்பானத்தை கருக்க முடியாது தானா வந்தேன் பிரமாணமும் வஸ்துவும்னா இதில் வந்ததுன்னாங்கிறது தானாக வரும் தந்திரமே தான் குருஷ தந்திரம் கிரியால இவனுக்கு இச்சை வந்ததுங்கிறது மாத்திரம் காரணம் விதியும் காரணமாக இருக்கு யாகாவி கிரியையை ஒரு சொன்னா இது நானாக அனுஷனானம் ஒரு அனுஷ்டானம் பண்றதுக்கு விதி இருக்கு அதனால அனுஷ்டானம் பண்றேன் விதி இருந்தும் அனுஷ்டானம் பண்ணாமல் அதனால இச்சையும் காரணம் இச்சையும் விஜி வாக்கியமும் காரணம் ரெண்டுமே காரணம் ஆனால் தியானத்துக்கு விஜிவாக்கியம் காரணம் இல்லை இவருடைய இச்சையும் காரணம் இல்ல இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால தியானம் வேறு கிரியாங்கிறது வேறு மானசத்தேவின் ஞானத்த மகத் வைலக்ஷம் அதனால ரொம்ப விலட்சணமாக ஏன்னு இப்படி சொல்ல முடியாது